الحمد لله نحمده ونسبعينه ونستغفره ونعوذ بالله من دور صنع ومن سيئة أعمالنا من يهده الله قلام من الله له ومن يضليق لا هذي له وأشهد أن لا إله إلا الله وحده لا تريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وصلم دائما إلى يوم الدين اللهم صل على محمد وعلى اله محمد كما صليت على ابراهيم وعلى اله ابراهيم انك حميد مجيد اللهم بارك اللهم صلي على محمد وعلى اله محمد كما باركت على ابراهيم وعلى اله ابراهيم انك حميد مجيد صلى الله عليه وعلى اله وازواجه وذرياته واصحابه واهل بيته اجمعين يا ايها الناس اتقوا الله ربكم ليله ونهارا ان التقوى راسك الامور اما بعد فقد قال الله تبارك وتعالى في قرانه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تنزيل كان يا رجول تقى ربه فيام لن لمن قالها ولا يغفل عباده ربه احد طلب الله العليم நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் கூறி இந்தியும் சலாமும் முஸ்தபாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சு வடிகளை பின்பற்றி வாழ்ந்த சாபிய உங்கள் சபவுத்தாபியங்கள் நல்லடியார்கள் முஸ்லீம்கள் முஹமீன்கள் அணிவுகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதுமாகும் அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹினுடைய வீட்டிலே நேர காலத்தோடு வந்திருக்கின்ற வாலிபர்களே வயோதிப்பர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே படைத்து அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடி நினைக்கும் மக்கள் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளை தெரிவிக்கிறேன் எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் படைத்து அல்லாஹுவை பயனாக கூடிய கூட்டத்திலே என்னை சென்று கொள்வானா மனிதனுடைய முடிவுகள் நல்லதாக அமைய வேண்டும் என்பதற்காக மனிதன் இறைவனை சந்திக்கின்ற போது அவன் காண்பங்களை விட்டும் நீங்கி ஒரு நிரபராதியாக சுவர்க்கத்திற்கு தகுதியானவனாக வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லா சந்தர்ப்பங்களை இந்த மனிதர்களுக்கு கொடுத்து அந்த வகையிலே நாம் எல்லோரும் ஆசைப்படுகின்ற ஒன்றுதான் எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும் நல்ல மரணம் எங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் ஆசைப்படுவோம் அந்த ஆத்தையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய உலகத்திலே நாங்கள் என்ன தியாகம் செய்திருக்கிறோம் என்பதை ஒரு கணம் சிந்திக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது எனவே இன்றைய பத்துபாவிலே நாம் நல்ல மரணத்தின் அடையாளங்கள் என்ற தலைப்பிலே சில விட எங்களை உங்களோடு ஆசைப்படுகிறேன் அன்பான அல்லாஹுடைய வயோதிப்பரிகளே அல்லாஹு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான் அழிவே முடிவே இல்லாத அந்த ஆசுராவுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு துவக்கம் தங்குமிடமாக கிடைக்க வேண்டும் சுவருக்கத்திலே மிகவற்ற இன்பங்களுக்கு நாம் தகுதி வாய்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹாக்கு வாழ்கின்ற போது வைத்திருக்கிறான் தாண்டிவிடக் கூடாது என்பதற்காக எனவே ஓர மனிதர்களும் நல்ல முடிவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த முடிவு எங்கள் கிடைக்க வேண்டும் நல்ல முடிவில் ஒரு அடையாளம் சொல்லவாறு அழகி வச்சம் அவர்கள் சொன்ன முதன்மையானது முக்கியமானதுமான ஒரு அடையாளம் அவர்கள் சொன்னார்கள் யாருடைய இந்த உலகத்தை விட்டு பிரிவின சந்தர்ப்பத்திலே கலிமாவாக இருக்குமோ முகமது அந்த வார்த்தையாக இருக்குமோ அந்த மனிதன் சுவர்க்கத்திலே நுழைந்து விட்டான் என்று நபியர்கள் சொன்னார்கள் சுபகான சுவர்க்கம் நுழைவான் எதிர்காலத்தில் சொல்லல்ல சுவர்க்கம் நுழைகிறான் நிகழ்காலத்தில் சொல்லல்ல சுவர்க்கம் நுழைந்து விட்டான் அவன் எப்போது அந்த மரணத்தை அடைகின்றானோ அந்த நிமிட முதல் அவன் சுவர்க்கத்துரிய வாழ்வை அனுபவித்துக் கொண்டு சுவர்க்கத்திலே உலாவி கொண்டிருக்கிறான் என்ற கருத்துப்பட அருமை நாயகம் சொல்லலாகும் அனைவசன் அவன் சொல்லி வைத்தார்கள் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து அந்த களிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றார்களோ அந்த மனிதன் சுவர்க்கம் நுழைந்து விட்டான் அவன் மரணமாகி அடுத்த நிமிடமே சுவர்க்கம் நுழைந்து விட்டான் என்ற கருத்து பட கண்மணி நாயகம் சொல்லல்லா சொன்ன சொல்லி வைத்தார்கள் இன்னும் ஒரு கதத்திலே என்ற உலகத்திலே வணக்கத்துக்கு யாருமே இல்லை என்று உள்ளத்தால் உள்ளத்தால் வரக்கூடிய அந்த நல்லாசை வாயால் மொழிகின்றான் சொல்லு அலைவ செல்லம் அவருடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்வாக எடுத்துக் கண்மணி நாயும் சொல்லல் அலைவ செல்லும் அவர்கள்தான் என்னுடைய தூதர் என்று சொல்கிறார் என்றால் அந்த மனிதன் இந்த உலகத்தை விட்டுக்கூடிய சந்தர்ப்பத்திலே இதை நம்பிய நிறைமையில பிரிந்தால் அவர் மீது அல்லாஹ் ஆறாமாக்கி விடுகிறான் அந்த நரகத்தை அந்த மனிதன் சுவருக்கத்துக்கு தகுதியான என்ற கருத்தை கண்மணி நாயும் சொல்லல்லாக அலைவசம் சொல்லி வைத்தார்கள் எனவே நல்ல முடிவில் நல்ல மவுத்தின் அடையாளங்களிலே ஒன்று இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் அல்லா என்ற களிமாவோடு மரணிப்பது நல்ல முடிவாக இருக்கிறது எனவே நாம் எல்லோரும் இந்த உலகத்திலே களிமாவின் பிரகாரம் வாழ வேண்டும் அப்போதுதான் அல்லா எங்களுக்கு அந்த களிமாவின் உடைய நசீபை களிமாவை இறுதி வாயால் வர செய்ய வருவதற்கு அல்லா எங்களுக்கு அந்த பாத்தியத்தை தருவார் அதிசுகளை வந்து நிற்கிறது சொல்லலா அடைவசை அறுபது அல்லது எழுபது இருக்கின்றன அந்த கிளைகளிலே முதன்மையானது ஈமாளிலே முதன்மையான அந்த களிமாவுடைய வாழ்வை யாரெல்லாம் அந்த உலகத்திலே எடுத்துக் கொள்வார்களோ எனவே அவர்களுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்கும் இந்த உலகம் எல்லாம் போட்டு ஒரு தராசிலேயே நிறுத்தி ஒரு தராசிலே நிறுத்தால் களிமாதான் கனமாக இருக்கும் அந்த கொலை செய்யப்படுவான் என்றால் ஒருவதை விட அல்லாவுக்கு மிக பாரமானது ஒரு மோமின் இந்த உலகத்திலே கொலை செய்யப்படுவது எனவே அன்பான அல்லாஹுவைகளே நான் உண்மையான முறையிலே அல்லாஹுவை நம்பி இந்த உலகத்திலேயே கனிமாவோடு புரிந்தால் நிச்சயமாக அது எங்களுடைய நல்ல முடிவு நல்ல மரணங்களின் ஒரு அடையாளம் என்பதை நான் வழங்கிக் வேண்டும் அடுத்ததாக நல்ல முடிவின் இன்னும் ஒரு அடையாளம் நல்ல மரணத்தின் இன்னும் ஒரு அடையாளம் தான் நெற்றி வேறு சிலைமையிலே மௌத்தாகிறது அதனோடு ஒரு மனிதன் வணக்கம் செய்த நிலைமைகளை மௌத்தாகின்றான் ஹஜிக்கு சென்று அந்த ஹஜ்ஜிலே மௌத்தாகின்றான் பள்ளிக்கு வந்து தொழுகிறான் ஒரு ரக தொழுகிறான் ஏனைய ரக்காத்தை சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை அந்த மனிதனுடைய செய்துவிட்டு இன்னும் ஒரு வணக்கத்துக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் அந்த சந்தர்ப்பம் திருமாவளிய உயிருக்கு இருந்துவிட்டால் அதுவும் நல்ல முடிவாக இருக்கிறது எந்த அளவுண்டால் எல்லா சூழல் செல்லவாக அடைவதில் சொன்னார்கள் ார் ஆனால் செல்வதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை அவரை வீட்டிலே இறந்து விடுகிறார் என்றாலும் அவருக்கு அல்லாஹ் நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான் அன்பான் அல்லாஹு நிலவியார்களே எனவே ஒரு மொறு அல்லா அவனுக்கு நெற்றி வேறு புரிவது வணக்கத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலைமையில் என்னுடைய உயிர் பிரிவது இதுவும் நல்ல மரணங்களின் ஒரு அடையாளமாக இருக்கிறது அடுத்து செல்லவாக அடைய செல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டித் தந்த நல்ல அடையாளங்கள் ஒன்று ஒரு மனிதன் மவுத்தாகின்ற போது செல்லாகோ அழைவ செல்லும் அவர்கள் ஊதி யுத்தம் நடக்கின்ற போது செல்லல்லாகோ அழைவ செல்லும் அவர்களிடத்திலே வந்து ஒரு மனிதர் அனுமதிக்க இருக்கிறார் ஒரு மனிதர் செல்லல்லாகோ அடைவ செல்லும் அவர்களிடத்திலே வந்து யாரும் சூழல்லா அந்த மனிதரை கையில ஈச்சம்பளங்களை வைத்துக் கொண்டு ஆயத்தமாக இருக்கிறார் அந்த தனபத்திலே அல்லாவின் தூதர் செல்லல்லோ அலைவ சிலே கேட்டார்கள் அல்லாவின் தூதர் சொல்லல்லாக அலைவசில் அப்படி என்றால் நீ அந்த போய் கொலை செய்யப்பட்டால் சுவருக்கத்திலே இருப்பாய் என்றார்கள் போகிறார் கொலை செய்யப்படுகின்ற வரைக்கும் அந்த மனிதன் யுத்தம் செய்கிறான் செல்லோ அலைவசத்திலே உமது யுத்தத்திலே பங்கெடுத்த அந்த அந்த மனிதருக்கு அல்லா சுவர்க்கத்தை கொடுத்து விட்டான் என்பதாக ி வைத்தார்கள் எனவே அன்பான் அல்லாஹின் நிலடியார்களே ஒரு முஜாம்பிடைய எல்லா பாவங்களை அல்லா மன்னிக்கிறான் பெயத்தை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் நல்ல முடிவாக இருக்கிறது அடுத்து சொல்லலாக சொல்லும் அவர்கள் சொல்லி தந்த இன்னும் நல்ல அடையாளம் தான் சொல்லலாக சொன்னார்கள் அதாவது ார்கள்வர்கள் வயிற் நோயினால் அதாவது வயிற்று நோயினால் இறந்தவர்கள் அதே வைத்துக் கொண்டு அன்னுடைய குடும்பத்தினர்கள் கவலைப்பட தேவையில்லை இவர்கள் ஷகீத் என்ற கருத்துப்பட சொல்லோ அழைவு சொல்லி இன்னும் ஒரு முறை சொல்லோ அழைவு சொன்னார்கள் யார் தான் ஹலாலாக உழைத்த பணத்தை பாதுகாக்க உழைத்த அந்த பணத்தை பிரித ஒரு கல்லரை சூட்டி வருகிறார்கள் அல்லது யாராவது வருகிறார்கள் என்ற சந்தர்ப்பத்திலே இந்த மனித உயிரை ஒரு மனிதன் நோக்காய் விட்டால் அவனும் சகித் என்ற கருத்துவிட்டார்கள் இது நல்ல முடிவுகள் ஒரு முடிவாக இருக்கிறது மேலும் சொல்லலாக அலைவசலம் அவர்கள் சொல்லி தந்த ஒரு நல்ல ஒரு முடிவுதான் வெள்ளிக்கிழமை நாள்களில் யாருக்கெல்லாம் மரணம் வருகிறதோ அதுவும் நல்ல முடிவாக இருக்கிறது சொல்லலாக அடைவசலம் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் மூட்டப்படுகிறது நரகம் நெருப்பு மூட்டப்படுகிறது ஒவ்வொரு நாளும் ஆனால் வெள்ளிக்கிழமை நாள் இந்த நரகம் எனவே வெள்ளித்தி மௌத்தோ அந்த மனிதனுக்கு இரவு கருத்து சொல்லி வைத்த போன்ற கிதாபங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இது ஒரு நல்ல முடிவாக இருக்கிறது இந்த முடிவுக்கு நாங்கள் எல்லோரும் தயாராக கொள்ள வேண்டும் எனவே ஒவ்வொரு முஸ்லீம் அந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நல்ல முறையிலே வாழ வேண்டும் அல்லாவுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்வோம் என்றால் நிலைமைகளிலே நல்ல செயல்களில் ஈடுபடுகின்ற அலைவசம் அவர்கள் இடம் காட்டித் தந்த இன்னும் முக்கியமான விஷயம் ஆண்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இன்னொன்று சொல்லதாக சொன்னார்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விடயத்தை சொல்லித்தந்தார்கள் ஒரு பெண்ணுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டுமா அந்த பெண் திருப்தியோடு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் நிலைமையிலே தூங்குகின்றாரோ தூங்கி அந்த பெண் மரணித்து அந்த பெண்ணும் போருக்கம் நுழைவாள் என கருத்துவால் எனவே இது பெண்கள் விடயமாக வந்திருக்கின்ற விடயம் இன்னும் சொல்லலாக அலைவசனால் சொன்னார்கள் ஒரு தாய் இந்த உலகத்திலே ஒரு குழந்தையை புறக்க ஒரு குழந்தையை உருவாக்க சிரமப்படுகிறார் கட்டிலே சுமந்த அந்த குழந்தையை ஈந்தெடுக்கின்ற அந்த தாய் மவுத்தாகிறார் என்றால் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த தாய் மவுத்தாகிவிட்டால் அவளும் எனவே அது ஒரு நல்ல மவுக்கு என்ற கருத்தை சொல்லலாம் அடையவற்றில் அவர் சொல்லி வைத்தார்கள் எனவே இப்படிப்பட்ட நல்ல மரணங்கள் எங்களுக்கு வர வேண்டும் இதுதான் அதாவது மரணத்தினுடைய நல்ல அடையாளங்களாக இருக்கிறது இன்னும் நிறைய அடையாளங்கள் இருக்கிறது அவைகளை சொல்ல நேரம் இடம் தராமையினால் அமல்கள் அல்லாவுக்குரிய நாளை மிகவும் பயங்கரமான நிலைமையிலே இம் பயங்கரமான கை சேதப்பட்ட நிலைமையிலே அவன் நல்லா சந்திப்பான் எனவே அந்த நிலைமைக்கு யாரும் ஆகிவிடக் கூடாது இரண்டு விடயங்கள் இருக்கிறது சிறுகண்ட பாவம் பொறாமை என்ற பாவம் இருக்கிறேனே யார் அந்த இரண்டு பாவங்களோடும் எல்லா பாவங்களும் இணை என்ற பாவத்தோடு மரணிக்கின்றார்களோ அவர்களுடைய அமல்களை வீணாக்கி விடுகின்றான் இணையோடு யாரெல்லாம் அந்த உலகத்தை விட்டு பிரிகின்றார்களோ அவர்களுடைய நல்லரங்கு அத்தனையை அல்லா பானாக்கி விடுகிறான் அதே போன்று பொறாமை என்ற அந்த எண்ணத்தோடு யாரெல்லாம் பொறாமை என்ற பாவத்தோடு யாரெல்லாம் அந்த உலகத்தை விட்டு பிரிகின்றார்களோ அவருடைய நன்மைகளையும் அழித்து விடுகிறான் செல்லாகோ அழைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது விரல் எப்படி நெருப்பு எப்படி உறகை இருக்கின்றதோ அது போன்று உங்களுடைய நல்லரங்களை எல்லாம் இந்த பொறாமை என்ற பாவம் அளித்து வரும் என்றார்கள் எனவே யாருடைய உள்ளத்திலே பொறாமை இருக்குமோ பொறாமை கொண்ட நிலைமையிலே யாருடைய உயிராவது புரிந்துவிட்டால் அவனுடைய நல்லரங்கள் அல்லாஹூரத்திலே கபல் செய்யப்படாது எனவே இந்த பாவத்தை முற்று எங்களை விட்டு மகத்திக் கொள்ள வேண்டும் அடுத்து இல்லாத இந்த உலகத்திலே ஒரு மனிதன் மரணிக்க வேண்டும் சொல்லல்லாவோ அலைவத்தில் அவர்கள் அடிசூல் எச்சரித்து இருக்கதை போன்று அல்லாவும் நவிமார்களுக்கும் எங்களுக்கும் ஒரு அளமான கட்டளை சொல்லி தருகிறான் ஒரு ம விபச்சாரம் செய்கிறான் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கின்ற நிலைமையிலே அவன் அங்கே மோக்மீனாக இல்லைமின் ஒரு மூக்மீனான ஒரு மோஹ்மீனான ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லீம் அவன் பெறுகிறான் தொடர்ந்து சொல்லலாக சொன்னார்கள் ஒரு மூஹ்மீன் கலவெடுக்கிறான் கலவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவன்மீனாக இல்லை அந்த சந்தர்ப்பத்தில் அவனுக்கு முடிவு வந்துவிட்டால் மிகவும் பயங்கரமானது அதே ஒரு மோமின் குடிக்கிறான் மதுபான மறந்துகிறான் அந்த சந்தர்ப்பத்திலே அவனுடைய ஈமான் தளர்த்தப்படுகிறது அவன் மூமீனாக இல்லை அந்த சந்தர்ப்பத்திலே அந்த நிலைமையிலே அவனுக்கு மரணம் வந்துவிட்டால் அவனுடைய முடிவு மிக பயங்கரமானதாக இருக்கும் பட்டியல இருந்து நீங்கிய நிலைமையில்தான் அவருடைய உயிர் கைப்பற்றப்படும் எனவே இந்த விதயங்களை கவனத்திலே என்பதற்காக நிறைய செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய உள்ளமான் கலட்டப்படுகிறது ஈமான் அவருடைய உள்ளத்திலே அணு இருந்தால் அவன் ஈடுபட்டிருக்க மாட்டான் அவருடைய உள்ளத்திலே ஈமான் இல்லாத நிலைமையில் தான் இத்தகைய பாவத்தில் அவன் செல்கின்றான் என்ற கருத்தை அல்லாமின் தூதரத் தெரிவித்தார்கள் எனவே காவலில் யாரும் ஈடுபட்டுவிடக் கூடாது காவமான காரியங்களை நாங்கள் ஈடுபட்டு நிலைமையில் எங்களுக்கு மரணம் வந்துவிட்டால் எங்களை போன்ற கை செய்தவாங்கள் யாரும் இருக்க முடியாது அதுக்கு இணை என்ற பாவம் இருக்கிறது அவர்கள் அல்லாவின் அவர் ஹரிசு நிறைய பேர் எச்சரித்து இருக்கிறார்கள் அல்லாஹூட பரிசுக்கு அழுக்குமான் சொல்கிறான் அல்லாவை சந்திக்க விரும்பக்கூடியவர்களுக்கு அல்லா என்ன காரணங்களை சொல்லித்தருகிறார் அந்த மனிதர்கள் என்னென்ன விடயம் செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ் எங்களுக்கு அழகான சுத்திமதி அமல் செய்யும் எந்த வாழ்ந்து கொள்ளட்டும் அப்போது அந்த முகமீன் எதிர்பார்த்ததை போன்று அந்த முஸ்லீம் எதிர்பார்த்ததை போன்று நாளையிலே அல்லாவுடைய கிடைக்கும் இன்னும் அல்லாவை சூழல் செல்லாஹு வளைவு செல்லவர்கள் பெரும் பாவங்களை ஒன்றாக இந்த இணையை அடையாளம் காட்டினார்கள் இணை வைத்த நகரில் யாருடைய உயிரும் பிரிந்து கொள்ளக்கூடாது அல்லா எங்களை பாதுகாக்க வேண்டும் இணையை விட்டு மிக பயங்கரமான இணை என்ற அந்த அநியாயத்தை கடக்காமல் இந்த உலகத்திலே ஈமானோடு வாழ்ந்து யாரெல்லாம் மரணிக்கின்றார்களோ யாரெல்லாம் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றார்களோ நல்ல முறையிலே நேர்வழி பெற்றவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மக்கள் கூட மன்னிக்கப்படும் என்ற என்ற கருத்தை செல்ல செல்ன்னார்கள் ஒரு ம எந்தினைக்காத நிலைமையிலே அவர்கள் அந்த நிலைமையிலே கலந்து கொண்டு அந்த ஜனாதா துறையிலே பங்கெடுத்தால் அவருடைய வேண்டும் கெட்ட முடிவுகள் எங்களுக்கு வந்துவிடக் கூடாது அடுத்து இன்னும் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது கெட்ட முடிவுகளை ஒன்றுதான் எங்களோட வாப்பா மனதை உடைத்த நிலைமையில யாராவது மௌத்தானா அதுவும் மிக பயங்கரமான முடிவாக இருக்கிறது அல்லாஹ் எங்களை சொல்ல சொல்லி வைத்தார்கள் யாரோ யாரோ ஒவ்வொரு பிள்ளைகளும் அடைந்து அவர்கள் மூலமாக துவக்கத்தை அவர்கள் கொள்ளவில்லையோ அவர்கள் மூலமாக திருப்தியை பெற்றுக் கொள்ளவில்லை அவர்கள் நாசமாக அப்படி நாசமான அந்த கூட்டத்திலே நாங்கள் சேர்ந்துவிடக் கூடாது சேராம இருக்க என்றால் எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் அரவணைக்க பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும் அதனோடு இன்னும் இருக்கிறது எங்களுடைய உறவுகள் நெருங்கில உறவினர்கள் அதே ஒன்று எங்களுடைய அயனவர்கள் சொந்தக்காரர்கள் முஸ்லீம்கள் இவர்களோடு நாங்கள் கோபித்துக் கொண்டிருந்த நிலைமையிலும் அவர்கள் அனுமதி மூணு நாளைக்கு மேலே யாரும் கோபித்துக் கொண்டிருக்க முடியாது அப்படியான நிலைமையில் மரணம் வந்துவிட்டால் அது இன்னும் பயங்கரமான முடிவாக இருக்கும் அல்லா எங்களை ஒரு அடுத்த இந்த உலகத்திலே சின்ன ஒரு கௌரவத்திற்காக சின்ன ஒரு வரட்டு கௌரவத்துக்கு அல்லாஹ் நிரந்தரமாய் தர இருக்கின்றங்களுக்கு துவர்க்கத்தை அடைய ஆக்கிடுவான் எனவே அந்த வரத்து கௌரவங்களை விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காகவேண்டு என்ற பல்ல சீன்றியோடு இந்த உலகத்தில் நாங்கள் வாழ பனை கொள்ள வேண்டும் அடுத்து ஒரு மூமின் எப்போதும மரணத்தை விரும்பகூடியவனாக இருக்ககூடாது ஒரு மூமின் இந்த உலகத்தில் வாழவேணும் இல்ல சிலருக்கு மௌத்தை கேட்பார்கள் யா அல்லாஹ் எனக்கு மௌத்தை தாளு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அப்படி உங்களுக்கு கேட்க முடியலை உங்களுக்கு சத்தாய மௌத்தை பத்தி உங்களுக்கு அல்லாஹ்வுடனே கேட்கவேண்டுமாக இருந்தால் என்னை மரணிக்க செய் அல்லாவிற்கு கேட்க வேண்டும் எனக்கு நல்ல முடிவாக இருக்கும் என்றால் உலகத்தை முன்னதாக ஒரு முனிதன் கூடாது ஆனால் உங்களுக்கு <Sessus> வயோதிப்பதாக அனைவரையும் கபில் சென்று கொள்வாயாக ஆமின் ஆமின் வா சரத வா